குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது துப்பார் திருமேனி தும்பிக் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு பண்டு விண்ணோர் குலம் வாழப் பழனியில் ஓர் தண்டுடன் நின்று விளையாடும் ஆண்புடை சர்க்குரவர் கண்டு தொழுது துதிபாடி நெஞ்சிற்கருதும் உண்மை தொண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே பால் நிறைந்து ஊட்டும் தாயினும் சாலப் பறிந்து நீ பாவி ஏனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனைத் தொடர்ந்து சிக்கனப் பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளொடு பெருநிலமழிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாயினும் நாமம் ஓ அகர முதலையெழுத்துல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் லாஜபயன் என் கொல் வாலறிவன் நற்றாள் தொழா எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வேண்டுதல் வேண்டாமை இலானடி யாண்டும் இடும்பயில இருள் இருவினையும் சேரா இறைவன் பொருள் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தாம் பொய்தேர் ஒழுக்கரறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலறிவு அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலறிவு கோழில் பொறியில் குணவிடவே என் குணத்தான் தாளை மணங்காத்தலை பிறவி பெருங்கடன் நீந்துவர் நீந்தார்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 மெய்யன்பர்களே மெய்யன்பர்களே இல்லாமல்ல ஆதி குருநாதருடைய திருவருளார் திருவள்ளுவருடைய பேரருளார் கடந்த மூன்று நாட்களாக திருக்குறளை ஆழ்ந்து ஓரளவு சிந்திப்பது என்று நாம் திட்டமிட்டு கொண்டு முறையாக சிந்தித்து வருகிறோம் திருக்குறள் என்ற சொல்லினுடைய பொருளை பார்த்தோம் ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாய் என்கின்ற பாடலை பாடலின் துணை கொண்டு திருக்குறளுடைய அருமை பெருமைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம் அறிவும் ஒழுக்கமும் மனிதனுடைய சிறப்பு மாபெரும் சிறப்பு மனித பிறவியினுடைய சிறப்பை வெளிப்படுத்துவது அறிவுபூர்வமான ஒழுக்கமான தூய வாழ்க்கையே ஆகும் இல்லை என்றால் மனித பிறவி பயனற்றது என்கிற கருத்தை ஆழமாக பார்த்து திருக்குறளுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதற்காக வேதங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளை எல்லாம் எப்படி விவரித்து கூறுகிறது அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகளை எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது என்று ஓரளவுக்கு பார்த்தோம் அந்த கருத்துக்களை தமிழ் மொழியிலே எல்லோரும் நன்கு விளங்கிக் வேண்டும் என்கின்ற கோணத்திலே திருவள்ளுவர் இறைவனுடைய அருள் பெற்றவர் தெய்வப்புலவர் இப்படி நமக்கு திருக்குறளை அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் துறவரவியலை சொன்னதன் மூலம் வீட்டுப்பாலையும் கூறியிருக்கிறார் என்று பார்த்தோம் பிறகு நூலை தொடங்க வேண்டும் என்றால் அதன் பாயிரத்திற்கு பல இலக்கணங்கள் இருக்கின்றன வள்ளுவர் கடவுளை போற்றி வாழ்த்தி வான் சிறப்பை கூறி நீத்தார் பெருமையை சொல்லி அறத்தை வலியுறுத்தி அறத்தை கூறத் தொடங்குவார் இல்வாழ்க்கை என்கிற அதிகாரத்திலிருந்துதான் அறம் உபதேசிக்கப்படுகிறது அறம் அருளப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பு நான்கு நாற்பது குரல் நான்கு அதிகாரங்கள் முகவுரையாக அமைகின்றன முகவுரை அமைக்கும் பொழுது முதலில் இந்த நூல் இனிதே நிறைவு பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த நூல் மக்களிடையே நன்கு பரவ வேண்டும் என்பதற்காகவும் இந்த கருத்துக்கள் சமுதாயத்துக்கு என்றென்றும் பயனுடையதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இறைவனுடைய இலக்கணங்களை சொல்லி இறைவனுடைய இறைவனை வழிபடுகின்ற நெறிமுறைகளை சொல்லி அதனுடைய பயனையும் இந்த கடவுள் வாழ்த்து பகுதியிலே அருளி செய்திருக்கிறார் முதல் குரலை பார்த்தோம் இப்ப படிப்போம் அகர முதலாம் ஆதி பகவன் முதற்றே அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு குரல் இறைவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் அவரை வழிபட வேண்டும் போற்ற வேண்டும் மற்ற குரலில் வரப்போகிறது இந்த குரலில் அவர் சொல்லுகிற கருத்து என்னவென்றால் உலகத்திற்கு தலைவன் ஒருவன் இருக்கிறான் உலக முதல்வன் ஒருவன் உளன் நிச்சயமாக அவர் இருக்கிறார் இதில் யாரு எந்த சந்தேகமும் தேவையில்லை புல்லறிவான்மை அப்படிங்கிற அதிகாரத்தில் கடைசி குரல் ஒன்று இருக்கு உலகத்தார் உண்டு என்பது இல் என்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் உலகத்தார்னா பெரியோர்கள் மகான்கள் உண்டு இருக்கிறான் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாதவன் எண்ணுதற்கு எட்டா எழிலார் அப்பெயர்பட்ட இறைவன் இருக்கிறார் உலகத்தார் உண்டு என்கிறார்கள் உண்டென்றது தெய்வம் உண்டென் ஒன்றென்றது தெய்வம் உண்டென்றிரு பட்டினத்தார் உடையவன் எவன் நம்மாழ்வாள் எல்லா மகான்களும் பெரியவங்களெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதி போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே என் வாழ்க்கைக்கு முதலாக இருக்கின்ற பொருளே போற்றி இப்படி நம்ம பல நூல்களை பார்க்கிறோம் அருணமும் உருவமாகி அநாதியாய் ஜோதியாய் நின்றதோ மேனி பிழம்பதாய் கருணை கூறு முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து உதித்தன உலகம் கந்த புராணத்தில் சிவாச்சாரியார் சொல்ற இப்படி எல்லா நூல்களையும் பார்த்தோமானால் பெரியவங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சமய இலக்கியங்களெல்லாம் பார்த்தோமானால் எவுடனே அதை தான் சொல்லுகிறார் அப்ப கடவுள் ஒருவர் இருக்கார் அப்பா சந்தேகம் இல்லை அதை வந்து சொல்றதுக்காக வேண்டி முதல்ல ஆரம்பிக்கிறார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உலகு ஆதிபகவன் முதற்றே நிச்சயமா இருக்கார் அந்த தேற்றேகார் முதற்றேன்னு படிக்கணும் முதற்றேன்னு படித்தா புரியாது அது அழுத்தம் முதற்றே சில வார்த்தைகள் எல்லாம் நம்ம அழுத்தி படிக்கணும் படிக்கிற விதமா படிச்சா தான் அர்த்தம் பதியும் அதே மாதிரி அந்த புல்லறிவாழ்மை அதிகாரத்தில் சொன்னார் உலகத்தார் உண்டு என்பது இல் என்பான் பெரியவங்கள்லாம் இருக்குன்னு சொல்ற ஒரு பொருளை இல்லைன்னு எவன் சொல்றான் என் கண்ணுக்கு தெரியல அதனால இல்லை ஆனால் மாணிக்கவாச சொன்னார் ஓராதார் உள்ளத்தும் ஒழிக்கும் ஒளியான் உணராதவர்களுடைய உள்ளத்திலும் அவன் தான் விளங்கி கொண்டிருக்கிறான் உள்ளக்கும் ஒான் ஆராய்ச்சி பண்ணத்தார்த்து வெகு தூரத்தில் இருக்க உலக விஷயத்தில் ஆழ்ந்து போகிறவனுக்கு இறைவன் வெகு தொலைவில் இருக்கிறான் என்று பொருள் ஆனால் ஓராதவனுடைய உள்ளத்திலும் அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான் ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே சொல்ற உலகத்தார் உண்டு என்பது இல்லை உலகத்தின் கடவுளை நம்புபவன் காட்டுமிராண்டி கடவுளை வழங்குபவன் முட்டாள் கடவுளை பரப்புபவன் அயோக்கியன் எவ்வளவு தமிழ்ல எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க பரவாயில்ல இது ஒன்றும் அவ்வளோ எடுபடலை என்ன அவமனுக்கே உள்ள குத்துறது இல்லைன்னு சொல்ற போதே இப்போ இல்லைங்கிறதுக்கு அறிவு அதிகமாக வேணுமா இருக்குன்னு சொல்றதுக்கு அறிவு வேணுமா சொல்லுவோம் சாதாரண கடவுள் இல்லைன்னா தெரியல இருக்கிறதா சொல்ல முடியும் மரம் இருக்கு வேப்ப இருக்கு புடிய இருக்கு பாழை இருக்கு தென்னை மரம் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறோம் கடவுள் கண்ணுக்கும் கருத்துக்கும் எத்தலை இல்லைங்கிறத விள இருக்குன்னு விளக்கிறதுக்கு தான் புத்தி ரொம்ப வேணும் இல்லைங்கிறதுக்கு அறிவே தேவையில்லை பகுத்தறிவே தேவையில்லை இருக்குன்னு விளக்குறதுக்குதான் பகுத்தறிவே கடவுள் அவர்களுக்கு அருள் புரிவாரா நம்ம அப்படி சொல்றதில்லை கடவுளை இல்லை என்று சொல்லுபவன் காட்டுமிராண்டி நம்ம சொல்ல மாட்டோம் அப்படி சொல்ல மாட்டான் கடவுளை நம்புபவன் அயோக்கியன் வணங்குவன் முட்டாள் இப்படிலாம் சொல்றதை விட்டுட்டு நம்ம என்ன சொன்னோம் இல்லை என்று சொல்பவர்களுக்கு இறைவன் தன்னுடைய இருப்பை உணர்த்தி அருள் புரிவாரா நாத்திகம் பேசி நாத்தழுந்து ஏறினருங்கிறார் மாணிகவாச நாத்திகம் பேசி நாத்தழுந்து ஏறினர் அன்பில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறேங்கிறார் மாணிகவாசர் இறைவனிடத்தில் இல்லாதவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்கிறது அன்பில்லாதவரை கண்டால் நம்ம நாம் அஞ்சுமாரேனும் அன்பராக நாம் வணங்கும் கடவுளாரே பசுமாட்ட உரிச்சு சாப்பிட புலையனா இருந்தாலும் சிவபெருமான் பக்தி வச்சிருந்தார் அவரை நாம் வணங்குறேன் அன்பராக அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே இப்படியெல்லாம் அருளாளர்கள் பிறந்த நாடு பல உண்மைகளை உணர்த்திய நாடு உலகத்தார் உண்டு என்பது இல் என்பான் இல்லைன்னு சொல்றவனை எப்படி கருதணுங்கிறார் திருவள்ளுவர் முதல் வரிய உலகத்தார் உண்டு என்பது இல் என்பான் பெரிய உலகத்தார் உண்டு சொல்லக்கூடிய ஒரு பொருளை இல்லை என்று எவன் சொல்லுகிறானோ அவனை வையத்துனர் அடுத்த வரியார் முதல்ல உலகத்தார் அப்புறம் வையத்துனர் வையம்னா பெரியோர்களை பின்பற்றுகின்ற மக்கள் அறிஞர் பெருமக்களை பின்பற்றி வாழ்கின்ற மக்கள் வையத்து அழகையா வைக்கப்படும் அழகை கண்டா எப்படி பயந்து ஓடுவோம் அது மாதிரி ஈஸ்வரன் இல்லை நிரீஸ்வரவாதியை கண்டா பயந்து ஓடுங்க சமஸ்கிருதத்தில் பேர் நிரீஸ்வரவாதம்னு பேர் கடவுள் இல்லை இன்னைக்கு ஒன்னும் புதுசா வரல இந்த நாஸ்திகள் காலங்காலமா இருக்கு என்றைக்கி கடவுள் இருக்காருங்கிற கொள்கை தோன்றியதோ அன்றைக்கே இல்லைங்கிற கருத்து எப்பவும் இருக்குது அவனுக்கு இல்லைங்கிறதுல நம்பிக்கை நமக்கு இருக்குங்கிறதுல நம்பிக்கை அவ்வளோதான் வித்தியாசம் இல்லைங்கிறத என்ன அவர் கண்டா கண்ணாலையா பார்த்து சொல்கிறேன் இருக்கிறதான் கண்ணால் பார்க்கறேன் அதுக்கு நம்ம ஒரு நாலு நியாயமே வச்சுன்னு இருக்கோம் என்னன்னு கேட்டால் இப்போ வந்து இங்கே நான் வந்து யானை இல்லைங்கிறேன் யானை இல்லைங்கிறது எப்படி கண்டுபிடிச்சேன் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு பெரிய நியாயம் இருக்கு அனுபலப்தி பிரமாணம்னே பேரு அது இல்லைங்கிற அறிவு உனக்கு எப்படி வந்து அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிற பொருளை பற்றி தான் அறிஞ்சிக்க முடியும் இல்லாத பொருளை எப்படி அறிஞ்சிக்கிற நீ அப்படி இல்லையே பார்த்ததே இல்லையே இருக்கிறது தான் இப்போ பார்க்க முடியும் இல்லாத பார்ப்பேன் இது ஒரு கேள்வி நீங்கள் யோசிச்சு பாருங்க நான் சொல்றது நியாயமா அந்நியமானு உங்களுக்கு இந்த நியாயமே புரியாது அவங்களோட விசேஷம் இருந்து இப்ப இருக்கிறது தான் தெரியுமே தவிர இல்லாதது உங்களுக்கு இல்லைன்றது எப்படி தெரியுது அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அறிவுக்கு காரணம்னா இருப்பது விளங்காமையே இல்லை என்னும் அறிவுக்கு காரணமாகும் ஆகவே அந்த அறிவை எந்த கருவியின் துணை கொண்டு பெறுகிறாய் கண்ணை கொண்டு நிறத்தை பற்றி அறிகிறாய் காதை கொண்டு ஒலியை அறிகிறாய் மூக்கை கொண்டு மனத்தை அறிகிறாய் நாக்கை கொண்டு சுவையை அறிகிறாய் தோலை கொண்டு ஊறு தொடு உணர்ச்சியை உணர்கிறாய் ஒரு பொருளின் இருப்பை பொறிகளின் துணை கொண்டு உணர்கிறாய் ஆனால் ஒரு பொருளின் இன்மையை எதன் துணை கொண்டு அறிகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி ஆக இருப்பது விளங்காமையே இல்லை என்கின்ற அறிவுக்கு காரணம் அப்படி சொல்லு அப்பதான் உனக்கு கடவுள் விளங்கலை அதனால இல்லை சொல்றேன் ஆழ்வார்களுக்கு நாயன்மார்களுக்கும் விளங்கிய ஒரு பொருள் ரிஷிகளுக்கும் மகான்களுக்கும் விளங்கிய ஒரு பொருள் உனக்கு விளங்கலைன்னா விளங்கலைன்னு சொல்லிட்டு போ இல்லேன்னு எப்படி சொல்ல முடியும் அப்ப அவங்க பொய் சொல்லுகிறார்களா நீ பொய் சொல்லுகிறாயா அவங்களுக்கும் அறிவு இல்லையா அவர்களிடம் அறிவச்சவர்களா ஆகவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு உனக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு சொன்னால் உனக்கு விளங்கு ஏதோ நீங்களாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க எனக்கு வந்து அது விளங்கலை அது சொல்லிட்டு போ அது உனக்கு தெரிந்தங்க ஓன் புத்தியன் அவ்வளோ சர்வஜினா நீ எல்லாம் தெரிஞ்சவனா நீ நீ ஆம்னேஷன் ஆம்னி போட்டன்ட்டா நீ ஆம்னேஷன்ட்டா உனக்குன்னு நீ சர்வஜனா எல்லாம் தெரிஞ்சவனானி உனக்கு அவ்வளோ சக்தி இருக்கா உனக்கு தெரிஞ்சதே எல்லாம் ஞாபகத்துக்கும் இருக்கா அல்ப சிற்றறிவு படைத்த நீ சில்னான் சில்னான் பல்வினி சிற்றறிவு வரிமேலைகள் கற்க கசதர கற்பவை விளக்கம் சொல்லும் பொழுது சில்நான் பல்வினி சிற்றறிவு படைத்த நீ தெரிஞ்சு கொள்ள வேண்டியது தெரிஞ்சுக்க கொஞ்ச நாள் வாழப்போற அதுல பல வியாதி உனக்கு அல்ப புத்தி நீ போய் இறைவனை பற்றி எப்படி இல்லைன்னு சர்வசாதாரணமா சொல்ற நீ வையத்து அழகையா விற்கப்படும் ஷேக்ரியார் சொன்னார் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவா ஆகவே வேற்றுமைகளுக்கு அப்பாற்பட்டவன் நிறைய சொல்லலாம் ஆகவே அழகையா வைக்கப்படும்னா அவனுக்கிட்ட ரொம்ப நீ வந்து தூரத்திலிருந்து நீ பயந்து ஓடி அவன்கிட்ட பய பழகாதே நாஸ்திகனோட சத்குணமே வராது நல்லவனாக வாழ்கிறதுக்கு காரணம் சொல்லணும் இப்போ நான் உன் கேட்டு கேட்க இப்போ பாருவோம் இந்த நாஸ்திகத்தை விடப்போறதில்லை இப்போது கடவுளை பற்றிலாம் பேச வேண்டாம் ஒழுக்கமாக வாழணும்னு ஒருத்தன் சொல்கிறான்னு நாஸ்திகர்களே இருக்காங்க நாஸ்திக மதத்தையே எடுத்துக்கோ ஆனால் நாங்கள் ஒழுக்கத்தை வேண்டாம் சொல்லவில்லை ஒழுக்கம் தேவை ஒழுக்கம் எதற்காக தேவை என்ன காரணம் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறதுனால என்ன தப்பு அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் இல்லைப்பா ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்தே ஆனால் கஷ்டம் மற்றவங்களுக்கும் கஷ்டம் வருங்க அவனுக்கு கஷ்டம் வந்துட்டு போனால் எங்க நல்லா தானே நான் இப்போ ஒழுக்கம் இல்லை இல்லை பின்னால் கஷ்டப்படுவேன் பின்னால் கஷ்டப்படுறத பற்றி இப்போயே கௌரவப்படுவானே அப்படி சொன்னான்னு வச்சுங்க நீங்கள் என்ன பதில் சொல்ல முடியும் இல்லைப்பா கடவுள் ஒருத்தருக்கர் உனக்கு நிறைய பிறகுகள்லாம் இருக்குது பி கேர்ஃபுல் ஜாக்கிரதை சுமைய சமுதாய காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு இதில் பண்பாடு முக்கியம் ஒழுக்கம் முக்கியம் நாகரீகம் நாகரீகம்ங்கிறது ஒழுக்கத்தில் தான் இருக்குது இப்படி எல்லாம் சொல்லி பெரியவங்க நமக்கு கற்றுப்படுத்திருக்கிற அப்ப வந்து கடவுளை நீக்க தெரி மாத்திரம் போற ஒழுக்கத்தை எ சொல்லிக் கொடுதுன்னு சொல்லணும் இல்லை இல்லைன்னு வந்து என்னது என்னது விஞ்ஞானி கண்டது விஞ்ஞானம் கண்டது மின்சக்தி விஞ்ஞானம் கண்டது இன்னும் போடுவான் கண்டது ஓம் சக்தி ஓம் சக்தி இது மாதிரி நிறைய இன்னெல்லாமோ வார்த்தையெல்லாம் கண்டு கண்டு வார்த்தையெல்லாம் போடுவாங்க மன கடவுளை மர மனிதனை நினை சரி நினைப்போமே மனிதன் நினைச்சா நிம்மதியாக வருது சுத்தி கடவுளை மர மனிதனை நினை தான் நினை அப்படி சொன்ன அதுக்கு பகுத்தறிவு வேண்டாமா மனிதனையே கடவுளாக நினைதான் நம்ம சாஸ்திரம் சொல்றது அதனாலதான் பிரம்மச்சாரிய பூஜை பண்றோம் இல்லத்துல இருக்கிற தர்பதிகளை பூஜை பண்றோம் நம்ம கல்ச்சர்ல என்ன இல்ல சொல்லுங்க வயசான பெரியவங்களை பூஜை பண்றோம் சன்னியாசிய பூஜை பண்றோம் ராஜாவை பூஜை பண்றோம் யானையை பூஜை பண்றோம் பசுமாட்டை பூஜை பண்றோம் மயிலை பூஜை பண்றோம் பாம்பு பூஜை பண்றோம் எதை பூஜை பண்ணலை நம்ம பூமியை பூஜை பண்றோம் காத்த பூஜை பண்றோம் ஜலத்தை பூஜை பண்றோம் அக்னிய பூஜை பண்றோம் எதை நம்ம பூஜை பண்ணலை நம்ம பாவனை அவ்வளவு உயர்ந்து விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் இதை புரிஞ்சுக்கணும் உலகத்தார் உண்டு அந்த குரலை பண்ணி பார்க்க எனக்கு தோன்றுது ஆக அகர எழுத்தெல்லாம் ஆதி முதற்றே உலகு அப்படின்னு சொல்லும் பொழுது உலகத்தார் உண்டென்பது இல்லன்பான் மையத்துள் அழகையா வைக்கப்படும் அந்த குரலை இந்த குரலை ஒப்பிட்டு சிந்தியுங்கள் இப்ப இந்த குரலையே பார்ப்போம் இப்ப உலக ஆதி பகவன் முதற்றே உலக முதல்வன் சொல்லுகிறார் என்ன அர்த்தம்னா இறைவன் தான் இந்த உலகத்தில் முதற் பொருள் அவனிடம் இருந்துதான் இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் தோன்றியது இறைவனிடத்திலிருந்துதான் இந்த உலகம் எல்லாம் தோன்றியிருக்கிறேன் இந்த உலகத்தை அவன் படைத்து காத்து அழித்து மறைத்து அருள் புரிகிறான் அழிப்பாய் அருகருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் ஆக இறைவன் படைத்து காத்து அழித்து மறைத்து அருண் பஞ்சபிரத்த பாராயணில் புரிகின்றவன் பெயர்பட்ட இறைவன் இருக்கிறார் இத வந்து ஊகிச்சு தான் புரிஞ்சுக்கள் அதாவது காரணத்தை காரியத்தை வச்சு காரணத்தை ஊகிச்சு புரிஞ்சுகள் காரிய காரிய காரணம் தஷ்யே இப்ப நான் இருக்கேன்னா எனக்கு தாத்தாவோட தாத்தாவை நான் பார்க்கவே இல்லை அதுக்காக தாத்தாவோட தாத்தாவை சொல்ல முடியும் நான் இருக்கிறது தான் பிரமாணம் தாத்தாவோட தாத்தா இருந்தாலும் இருக்குது அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்ட அந்த இறைவன் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் ஆளுகின்ற இறைவன் நம்முடைய கழுக்க விளக்கு நம்முடைய சிற்றறிவுக்கு விளங்காம இருக்கலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அந்த சிற்றறிவை அந்த வாலறிவில் பேரறிவில் இணைக்கும் அது அப்புறம் நான் சொல்கிறேன் அந்த சிற்றறிவில் நம்ம அந்த இறைவனிடத்தில் அதை சேர்க்கணும் நீ டியூன் பண்ணுவா டியூன் பண்ணு அதை வந்து வந்து அதை அந்த வேவ் லென்த்துக்கு நீ கொண்டு போ அப்புறம் நீ உணர்வேன் சும்மா ஒட்டையா இல்லைன்னு சொல்லக்கூடாது இப்போ எத்தனையோ பேர் கடவுளை கும்பிட்றவங்களுக்கு கூட கடவுளை பற்றின அறிவு எவ்வளவு இருக்குதுன்னு கடவுளுக்கே வெளிச்சோம் இல்லையா கும்பிடறவங்களுக்குனால் கடவுளை பற்றின அறிவு இருக்காங்க யாரோ ஜோசியர் சொன்னார் அதனால குரு பகவானை போய் கும்பிட்டால் நல்லதுன்னு தக்ஷாமூர்த்தி கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க நாங்களும் எப்படியாவது தேர்த்தணுமேன்னு சொல்லிச்சுருலாம் வச்சுருக்கோம் நம்ம வந்து வச்சுருக்கிறது பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் நல்ல பக்குவம் வரத்துக்காக வேண்டி கோவில் கட்டிருக்கு பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் ஒரு ஆராதனா தேவ ஆராத்தா தேவத்தை வேணும் அது ஒரு இடம் இருந்தால் ஒரு அட்மாஸ்பியர் இருந்தால் அந்த மனசு சரியாக வரும் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போனால் ஆப்ரேஷன் சமையல் கட்டி கூட சாப்பாடு ஞாபகம் அதுக்கு ஒரு இடம் வேண்டியிருக்கு அதனால அந்த தேவஸ்தானத்துக்கு கூட அந்த தேவ புத்தி தேவனை பற்றி அந்த அங்கே வேறு ஏதாவது விற்பி வர்றதுக்கு சேர்ஸ் இருக்கா அப்படி ஏதாவது விறத்தி வந்தாலும் அது மாற்ற சக்தி அங்கே இருக்கா இல்லையா அதனால அதுக்கு ஒரு ஸ்தானம் அந்த விற்த்தியெல்லாம் ஒரு விற்த்திகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் அது ஒரு ஸ்தானம் கடவுள் எங்கும் நீக்க வேண்டியிருக்கிறார் அதுக்கு ஒரு ஸ்தானம் தேவையில்லை நம்முடைய புத்திக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அது தேவைப்படலாம் உலகு ஆதி பகவன் முதற்றே அப்படின்னா ஜெகத்காரணஹா சமஸ்கிருத சொன்னா ஜெகத்கர்த்தா ஜகத்காரணா பிற மதத்தில் கூட சொல்றாங்க கர்த்தாவே எங்களை காப்பாற்றும் கர்த்தான் என்ன அர்த்தம் உலகத்தை படைத்தவன் ஜெகதர்த்தா ஜகத்காரணா சிருஷ்டிகர்த்தா அப்போ இந்த காரணம் அர்த்தத்தில் சொல்றோம் நம்ம இதுல இன்னும் நான் சில கருத்துக்கள் எல்லாம் சொல்ல போறேன் இந்த குரல் இன்னைக்கு முடியுமான்னு சொல்ல முடியாது முடியுமா முடியாது உலகம் நம்மால் காணப்படுவது கடவுள் நம்மால் காணப்படாதவர் அதை விளக்கிறதுக்கு வள்ளுவர் ரொம்ப அழகான உதாரணம் சொல்றார் ரொம்ப அற்புதமான உதாரணம் சொல்ற எழுத்தெல்லாம் அகர முதல அந்த இறைவனே அமைச்சு கொடுத்த எப்படி பித்தா பிரேசூடின்னு பித்தா என்றே பாடுன்னு சொன்னார் இல்லையா சிவபெருமான் அது மாதிரி அகர அப்படின்னு ஆரம்பிச்சா அகரம்ங்கிறது வேதத்தில் ரொம்ப சிறப்பானு சொல்லுது ஏன்னா தமிழில் நம்ம படிக்கிற போது ஆன ஆவண்ண இதுதான் படிப்போம் நம்ம அகரம் அகாரம்லாம் சொல்ல மாட்டோம் சம்ஸ்கிருத்தில் அப்படி இல்லை அகாரஹா ஆகாரஹா இக்காரஹா ஈகாரா உகாரஹா ஒன்றே ஒன்று தான் மாற்றி சொல்லுவோம் சொல்ல சொல்லிங்க உபனிஷத்தில் சொல்றது அகாரோவை சர்வாவாத் உபனிஷத்து சொல்றது அகாரோவை சர்வாவாத் எல்லா வாக்கும் அகரத்துல இருந்து இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் சமஸ்கிருத டிக்ஷனரி எடுத்தீங்கன்னா அ அப்படின்னு முதல்ல எழுத்து அது ஓர் சொல் எப்படி தீ வந்து ஓரெழுத்து சொல்லோ நீ அப்படிங்கிறது ஓரெழுத்து சொல்றாங்க அது அது மாதிரி இது சொல் ஆ நீங்க டிக்ஷனரி எடுத்துவல் விஷ்ணுனா கடவுள் எங்கும் நீக்கமர நிறைந்தது விஷ்ணு இறைவன் கடவுள் சமஸ்கிருதீங்கன்னா ஓர் எழுத்து சொல் அ பொருள் கடவுள் அத்தரம் கிருஷ்ணர் கீதை சொல்றார் எழுத்துக்களுள் நான் அ என்னும் எழுத்தாக இருக்கிறேன் அக்சரணோஸ்தி வள்ளுவரும் சொல்லும் போது என்ன பண்ணாரு படித்தவனுக்கு தான் நான் பேசுறேன் அறிவில்லாதவனுக்கு நான் பேசல பகுத்தறிவு படைத்த மனிதனுக்குத்தான் நான் பேசுகிறேன் உண்மையான பகுத்தறிவுள்ள மனிதனுக்காகத்தான் பேசுகிறேன் என்ன பேசுகிறேன்னா எழுத்து எல்லா எழுத்தும் அகரத்தை முதலாக பின் தெரிஞ்சது நமக்கு தெரிந்த உதாரணம் நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய பேசுறோம் பேசுறதெல்லாம் ஏகப்பட்ட சென்டென்ஸ் வாக்கியங்கள் அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் நிறைய வாக்கியங்களுக்குள்ள ஏராளமான சொற்கள் அந்த சொற்கள் எழுத்துக்களால் ஆனது அந்த எழுத்துக்களின் முதல் எழுத்து எது என்னன்னா அந்த ஆ என்றும் எழுத்து இறைவனை குறிக்கிறது அதனால அது முதல் இது நமக்கு தெரிஞ்சது எழுத்துக்கள் முதல் எழுத்தா ஆ இருக்கு இந்த ஆவினுடைய ஆவினுடைய விரிவு தான் மற்ற எழுத்துக்கள்லாம் அந்த அகாரத்திலிருந்து தான் எல்லாம் வந்தது அது இலக்கண நூலெல்லாம் படித்து பார்த்தா சிவபெருமான் வந்து அவர் வந்து உடுக்கையே வா அடித்தார் நாட்டியம் ஆடி முடிச்சக்கப்புறம் உடுக்கையை அடித்தாராம் அது ஒரு கதையாக சொல்றது நிர்த்தா வசானே நவபஞ்சவாரம் அது வந்து பதினாலு ஒன்பதும் அடிச்சாராம் அடித்த உடனே வந்துதான் இது மாஹேஸ்வராணி சூத்ராணி இதுலருந்துதான் வந்தது ஐ உண் ஆஇ உ இது எல்லாம் நிறைய க இதெல்லாம் பெரிய விஷயங்கள் இதெல்லாம் பற்றி விளக்கம் சொல்லணும் இது வந்து மகேஸ்வர சூத்ராணி இதை வச்சுக்கிட்டு தான் பாணினி இலக்கணத்தை எழுத ஆரம்பித்தார் எல்லாம் வந்து இதை வச்சு தான் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கும் இத் சம்யா எல்லாம் சொல்லி இகச்சி ஏச்சோ ஜவா யாவகா எல்லாம் சூத்திரங்களெல்லாம் இதை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கோம் வெது கிருஷ்ண சொல்ற எழுத்து தெரிஞ்ச ஒண்ணு எழுத்துக்கு ஆவன்னா தெரிஞ்ச ஒண்ணு அது மாதிரி தெரிஞ்ச ஒன்று உலகம் இதுக்கு அது மாதிரி தெரியும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா எல்லாம் எல்லா எழுத்தும் அகரத்தை முதலாக கொண்டிருக்கின்றன இது இன்னொரு பியூட்டி பெரியவங்க எழுத்தும் ஆ அப்படின்னா என்ன தமிழ் மொழியில் மட்டும் அல்ல சம்ஸ்கிருதத்தாக இருக்கட்டும் வட கன்னடமாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் ஈவன் இங்கிலீஷாக இருக்கட்டும் முதல் என்னது ஏ எல்லாம் தமிழ் எழுத்து மட்டும் புரிக்கிறது இல்லைன்னு ஒரு பெரியவர் எழுதிய உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகள்லையும் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான மொழிகள் சைனா பாஷையில் என்ன ஆரம்பமோ தெரியாது எல்லா மொழிகளிலும் முதல் எழுத்து ஆவன்னா அகாரம் எல்லா எழுத்தும் அகர முதல உலகு ஆதி பகவன் முதல ஒன்று ஒன்றா பார்த்துக்கணும் விட போகிறதுல அகர முதல எல் எழுத்தெல்லாம் எல்லா எழுத்தும் அகரத்தை முதலாக நீங்கள் பிரிச்சுக்கணும் எப்போவுமே ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு பாட்டை எடுத்து விளக்கி படிக்கணும்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு சம்ஸ்கிருதத்தில் இருக்கு தமிழே இருக்கும் எனக்கு எல்லாம் பழக்கம் இல்லை கண்டிப்பாக இருக்கணும் எல்லாம் கொல்காப்பியர் சொல்கிறார் எப்படி ஒரு விஷயத்தை சொல்லணும் விளக்க சொல்லணும் கொல்காத்தியத்தில் இருக்குது நன்னூர்லேயே இருக்குது நினைவு அதெல்லாம் நம்ம படிக்கிறதே இல்லையே செந்தமிழ்நாடு இன்னும் போதினே நம்ம தான் படிக்க மாட்டேங்குது ரொம்ப கோபம் வருது பாரதியாருக்கு தமிழ் இனி சாகம்னு ஒருத்தன் சொன்னால் அதை கேட்டவுடனே தாங்க முடியல மெத்த கலைகள் வளருது மேற்கே அந்த வித்தைகள் இல்லை தமிழ் என்றான் ஒருவன் அதை கேட்ட உடனே எனக்கு அவ்வளவு தாங்க முடியவில்லை ஐயோ இப்படியெல்லாம் பண்ணிட்டான் எனவே என்னன்னா மேல்நாட்டு கலைகள் எல்லாம் நம் தமிழிலே வரவேண்டும் பாடுறார் பாரதியார் அப்படிப்பட்ட பாட்டுலாம் பாடுறார் நம்ம அதே பாரதியார் பாட்டு பார்க்கல நிறைய படிக்க மாட்டேங்க நமக்கு தான் இந்த குமுதம் விகிடலே நான் போயிட்டு இருக்கேன் நீங்களும் அப்படி இருக்க மாட்டீங்க இருந்தாலும் சொல்றேன் நமக்கு வந்து இதுலயே இந்த நியூஸ் பேப்பருக்கே டைம் போயிடுறது அதுக்கப்புறம் இதுக்கு டைம் போயிடுறது அதுக்கப்புறம் எங்க நல்ல கருத்துக்களை சிந்திக்கிறதுக்கு நமக்கு நேரம் அப்புறம் உப்பு புளி காய் இதே நேரம் போயிடுது விவகாரத்துலேயே போல் அப்போ எழுத் எல்லா எழுத்தும் அகர முதல இதில் இன்னொரு கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி சுவாமி புரிஞ்சுக்கிறது இந்த கடவுளை புரிஞ்சுக்கிறது எப்படி பொதுவாக நீங்கள் உங்களுக்கு வயசானாலே கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கப்பா அந்த சக்தி எப்படிப்பட்டதுன்னு சொல்ல தெரியலை அது சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஒரு ஏன்னா நமக்கு லிமிடேஷன் நிறைய இருக்கு ஏதோ ஒரு சக்தி நம்ம எல்லாம் ஆட்சி புரிகிறது மாபெரும் சக்தி கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத ஒரு பெயராற்றல் ஒரு இறையாற்றம் அது நம்ம எல்லாம் ஆட்சி புரிகிறது அது அதனுடைய கட்டு அது சரியா தெளிவாக விளங்க மாட்டேங்குது அது விளங்காமல் இருக்க எதுக்காக நம்ம பிறந்தோம் நமக்கு ஏன் இப்படி எல்லாம் இன்பமும் துன்பமும் மாறி வருங்கிறது தெரியலையே ஏதோ ஒரு சக்தி இருக்கப்பா அந்த சக்தியை நம்ம வந்து போற்றுவோம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த சக்தின்னு சொல்லிவிடுறது அது பராசக்தி அப்புறம் அதுக்கு பெயர் வச்சு விடுவோம் அப்போ ஏதோ ஒரு சூப்பர் பவர்ங்கிற எண்ணம் இருக்குது ஓரளவுக்கு நமக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு புரியுது அதனுடைய லட்சணம் என்ன அதனுடைய ஸ்வரூபம் என்ன அதை பூஜை பண்ணினா என்ன கிடைக்கும் அதனால் நமக்கு என்னெல்லாம் நன்மை ஏற்படும் அது தெரியாது நம்ம லிமிட்டேஷன் அன்லிமிட்டெட் பவரை நமக்கு புரிய வைக்கிறது நம்முடைய குறைகளே நிறைவான நமக்கு உணர்த்துகிறது அறிவில் குறைபாடு ஆற்றலில் குறைபாடு நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கிறது எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்க மாட்டேங்கிறது அப்ப என்ன நினைக்கிறோம் நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துடாது நம்ம இறைவன்கிட்ட நம்மளை ஒப்படைச்சுட்டா அவர் நமக்கு வேண்டியதை செய்வார் வேண்டுவார்க்கு வேண்டுவதே இவான் என்றால் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ எல்லாம் அந்த இறைவன் செய்வார் அப்ப இறைவனை வந்து நாம அப்படி புரிஞ்சுடும் ஓரளவுக்கு புரியல தெளிவாக புரியும் இந்த குரல்ல இன்னொரு கருத்து எத்தல்லாம் அகர முதல இந்த ஒரு ஒரு எழுத்துக்கு இரண்டு வடிவங்கள் இருக்கின்றன ஒரு எழுத்துக்கு இரண்டு வடிவம் இருக்கிறது ஒரு வடிவம் வரி வடிவம் மற்றொன்று ஒலி வடிவம் வரி வடிவம் ஒலி வடிவம் வரிங்கிறது என்னது லெட்டர் ஃபார்ம் இப்படி கோடு போனோம் இப்படி சுழிச்சு இப்படி போட்ட ஆ சமஸ்கிருதத்தில் இப்படி மூணு மாதிரி போட்டு பக்கத்தில் கோடை இழுத்தா அது ஆ அந்தந்த மொழியில் எப்படி எழுதுறோமோ எழுதிட்டு போனா நீங்க எழுதுங்க எழுதிடுங்க அப்ப நான் சொன்னது என்னோட வடிவம் என்ன வாயிலிருந்து வந்தது ஒலி வடிவம் எழுதுவது வந்து வரி வடிவம் வரி வடிவம் கண்ணுக்கு தெரிகிறது ஒலி வடிவம் காதால் உணரப்படுகிறது ஒலியை எழுத முடியுமோ அது வேணா அதுக்கு கூட ஒரு நோட்டு வச்சுருக்கான் இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போடணும் இப்படி போட்டு இப்படி போட்டு அதெல்லாம் வந்து இந்த நோட்ஸ் எல்லாம் மியூசிக் நோட்ஸ் எல்லாம் இருக்கேன் மியூசிக் நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது போட்டிருக்கான் அதுக்கும் அவங்களுக்கு அந்த ஒரே ஒரு வடிவ வடிவமாக காட்ட வேண்டியிருக்கு அப்போ தான் வந்து அந்த ஆரோகண அவரோகணங்கள்லாம் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் இந்த சட்டில் இந்த சூக்மத்தை இந்த நுண்மையை நாம் யோசிக்கிறதில்லை ஆக வரி வடிவம் கண்ணுக்கு தெரிகிறது ஒலி வடிவம் காதால் உணரப்படுகிறது இன் அது மாதிரி என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த நாம் கழுகின்ற இந்த உலக காட்சிகள் இந்த சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் ஆகாயம் காற்று நீர் நிலம் நெருப்பு வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊணாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்றவர் அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாகி என்று சொல்லி வாழ்த்துவது வரி வடிவம் புரிஞ்சு இந்த உலகம் இறைவனின் வரி வடிவம் வரி வடிவம் ஆனா இறைவனு கருத்து இருக்க இந்த விஷயம் இருக்க அது ஒலி வடிவம் நீ போடு இந்த வரி சொல்லு வரி வடிவம் போன்றது இவ்வுலகம் இறைவன் ஒலி வடிவம் எப்படி ஒலியை காதால் உணர்கிறோமோ அப்படி அறிவால் உயித்து உணரப்பட வேண்டியவன் இறைவன் அங்குங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளொடு நிறைந்தது எது தன் அருள் வெளிக்குளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது மனமாக்கினில் தட்டாமல் நின்றது எது சமய கோடிகளெல்லாம் தன் தெய்வம் எந்த தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதில் வழக்கிடவும் நின்றது எது எங்கனும் பெரு வழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கு உள்ளது எது மேல் கங்குல் பகல் அற நின்ற எல்லை உளது எது அதுவே கருத்திற்கு இசைந்தது அதுவே கண்டனையெல்லாம் மோன உருவெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவான் இன்னொரு இடத்துல சொல்லுவார் பொய் வளரும் நெஞ்சினர்கள் காணாத காட்சியே வார்த்தைலாம் என்ன சொல்றது பொய் வளரும் நெஞ்சினர்கள் காணாத காட்சியே பொய்யிலா மெய்யர் அறிவில் போத பரிபூரண அகண்டிதாகார போக்குவரவற்ற பொருளே இப்படியெல்லாம் மகான்கள் பாடிருந்த படிக்கிறதுக்கே நிறைய புண்ணியம் பண்ணிவிடு கேட்கறதுக்கும் புண்ணியம் பண்ணிவிடு சந்தேகம் கேட்கறதுக்கும் புண்ணியம் பண்ணியிருந்த உலகம் வரி போன்றது இறைவன் ஒலி போன்று அறிவால் உணரத்தக்கவராக இருக்கிறார் அந்த அறிவால் புரிஞ்சுக்கிட்ட கடவுள்கிட்ட நம்ம அன்பை செலுத்துறதுக்கு வடிவங்களை நாம் உருவாக்குகிறோம் இங்கே நம்ம இதில் ஒன்று போட்டிருக்கோம் இதில் போட்டிருக்கேன் நம்ம இல்லை அந்த பௌச்சா அதில் பின்னாடி ஒன்று எழுதியிருப்போம் இறைவன் வந்து முனிவர்கள் பெரியவங்களுடைய உள்ளத்தில் அவன் வடிவங்களாக காட்சி அளித்தான் எனக்கே மறந்து போச்சு அது அப்போ நான் போட்டுத்தான் அது என்ன போட்டீங்கன்னு எனக்கே மறந்து போச்சு ஓரளவும் ஒரு நாமும் இல்லாத இறைவன் அருளாளர்கள் உள்ளத்தில் பல்வேறு உருவங்களாக வளப்பெறும் காட்சி அளித்தான் அவனை போற்றி வழிபட்டதால் வாழ்க்கை உள்ளம் உயர்ந்தது வாழ்க்கை செழித்தது உழை உழைப்பு ஓங்கியது வாழ்க்கை செழித்தது வான் நின்று வழங்கியது வாழ்க்கை செழித்தது இருக்காது பரவாயில் வாழ்க்கை செழித்தது வளங்கள் பெருகின அப்படி போட்டேன் இது இந்த தக்ஷணாமூர்த்தி வரத்துக்கு முன்னால் அது எழுதினது அப்போ எழுதினோம் இதை வந்து இந்த உண்மையை உணர்ந்து நீங்கள் எல்லோரும் ஆதி குருவை வழிபடுங்கள் அப்படி போட்டிருக்கோம் எழுத அப்போ இது ஒலி வரி வடிவம் இந்த உதாரணம் புரிஞ்சுக்கணும் எப்படி இந்த லெட்டரை பார்க்குறோம் பார்த்த உடனே இந்த சவுண்டு வருது அது மாதிரி நோக்கரை கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் கண்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே இந்த வார்த்தையா நுண்ணியோன் காண்க மாணிக்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்குணர் கண்டும் கண்டிலன் என்ன கண் மாயவே பார்த்துக்கிட்டே இருக்கும் சரியா கவனிக்க மாட்டேங்கிறோம் என்ன கண் மாய இன்னொரு பாட்டில் இருக்கு இவர் திருநாவுக்கரசர் சொல்லுவார் தன் பக்கல் விரும்புவார்க்கு என்றும் மெய்யானை விரும்பாத அரும் பாவியர்க்கு என்றும் பொய்யானை இறைவனை பற்றி பாடு விரும்பாத அரும் பாவியற்கு என்றும் பொய்யானை யாருக்கு விரும்புகிறவருக்கு அவர் மெய்யான தன் பக்கல் விரும்புவார்க்கு என்றும் மெய்யானை விரும்பாத அரும் பாவியர்க்கு என்றும் பொய்யானை வே என்ன பொய்மையும் மெய்மையும் ஆயினாக்கு மற்றொரு இடத்துல சொல்கிறார் பொய்யர்தம் பொய்யனை மெய்யர்தம் மெய்யனை எல்லாம் இடையில நான் இந்த கருத்தை ஞாபகத்தில் வரதுனால ஆக அவர் வந்து உணரப்பட வேண்டியவர் அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொன்னாங்க நமக்கு கலத் மூளை இருக்குது மூளையை கண்ணாலே பார்க்குறோம் அது செய்கிற வேலையை வச்சு அது ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்புறம் சயின் சயின் மெடிக்கல் சயின்ஸில் சொல்கிறாங்க அப்ப நாம என்ன பண்றோம்னா பெரியவங்க சொன்ன வார்த்தைய நம்ம வந்து அறிவாகவும் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை நம்பவாகவும் செய்யலாம் நான் நம்பிக்கையை கீழே தான் சொல்லுவேன் நம்பிக்கையை கீழே தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு வந்து அது நம்பிக்கைன்னு சொல்றதே மட்டமான வார்த்தையே தெரியும் இறை நம்பிக்கை ஏன்னா ரொம்ப படிக்க படிக்க இதுலயே இந்த வாழ்க்கையில இருக்க இருக்க நம்பிக்கைன்னு சொல்றது கூட கொஞ்சம் தாழ்ந்த சொல்லுதான் இறை நம்பிக்கை சொல்றது நமக்கு அறிவா இல்லையா சொல்றேன் பொய்யா பொய்யா ஆற்றின் அறம் பெற செய்யா செய்யாமை நன்றி என்று சொன்ன தெய்வப்புலவர் உள்ளத்தால் பொய்யாத ஒழுகின் உலகத்தால் உள்ளத்துலெல்லாம் உலன் என்று சொன்ன தெய்வப்புலவர் பொய் சொல்லுவாரா அப்பா அவர் வந்து அறிஞ்சு சொல்றாரா நம்பி சொல்றாரா அவங்க சந்தேகம் இருக்கா அவர் அவர் அறிஞ்சு சொல்ற அவர் அறிஞ்சு சொல்ற விஷயம் நமக்கு அறிவா நம்பிக்கையா நமக்கு சந்தேகம் நமக்கு நம்பிக்கை ஏன்னா நம்ம கண்ண நம்புற அளவுக்கு பெரியவங்க வார்த்தையை நம்பரு பெரியவங்க வார்த்தையை நம்ம நம்பறோமா பெரியவங்க சொன்னதை கேட்டிருந்தா இன்னைக்கோ நம்ம பரமக்ஷேமாயிட்டு அடிஞ்சிருப்போமே நம்ம மனசு நம்ம புத்தியை தானே பெருசா நம்ப நம்முடைய அறிவை எப்பொழுது பெரியவர்களுடைய கருத்துக்களை திருக்குறளோட இணைச்சுட்டோம் அருமறை சோறும் அறிவு இலான் செய்யும் பெரு தாமே தமக்கு ரெண்டு பொருள் அதாவது ரகசியத்தை காப்பாத்தாதவன் தனக்கு தானே கஷ்டத்தை வரவழைச்சுப்பான்னு சாதாரணமான ஒரு மீனிங் இன்னொரு சிறப்பு பொருள் என்னன்னு கேட்டா எவன் பெரியவர்கள் சொன்ன உயர்ந்த தெய்வீக நல்ல கருத்துக்களிலே தன்னை இணைத்துக் கொள்ளாதவனாக இருக்கிறானோ அவன் தன் வாழ்க்கைக்கு தானே கெடுதலை வரவழைத்துக் கொள்ளுகின்றான் அருமறை சோரும் அறிவு இலான் நான் நினைக்கிறேன் இதுவும் புள்ளரி வாழ்மையன் தான் இருக்கு அருமறை சோரும் அறிவு இலான் செய்யும் பெருமறை தானே தமக்கு தனக்கு பேர யாரும் உனக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டாம் தீதும் நன்றும் பிறர்கிற வாரா நீ தான் அதை வர வச்சுக்க இருக்குல்ல அதெல்லாம் இருக்கு புல்லறிவான்மையில் இருக்கணும் இருக்கா எத்தனாவது குறை ஏழாம் புல்லரிவான்மையில் ஏழாம் எழுநூத்தி நாற்பத்தி ஏழு எழுநூத்தி எண்பத்தி ஏழா எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு ஏழாம் பாருங்க புல்லரிவான்மை அது எனக்கு போர் புல்லறிவ ஆண்மை அதிகாரத்தில் வருது புல் அறிவுனா என்ன அர்த்தம் அல்ப புத்தின்னு அர்த்தம் அல்ப புத்தியை விடவே மாட்டான் அது பிடிச்சுட்டே இருக்கும் அதனால் அது புல் அறிவு ஆண்மை வேறு அது வள்ளுவர் அது வேறு சேர்த்துக்கிட்டாரு புல்லரிமையை விடாமல் பிடிச்சு கொண்டு த மகா தாமசிக்குன்னு அர்த்தம் தன்னோட கருத்தை விட்டே கொடுக்க மாட்டான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்து ஆமாம்மா இது தப்புதான் நான் தப்பால் நினச்சிட்டேங்கிற அந்த ஹானஸ்டியே இருக்க இந்த பெருந்தன்மையை ஒத்துக்கணும் இல்லையா தவறுனா தவற தவறுனு ஒத்துக்கிறேன் அந்த பெருந்தன்மை குணமும் வராது போயிட்டு போயிட்டு அருமறை சோறும் அறிவு இலான் செய்யும் பெருமறை தாமே தமத்து தனக்கு தானே பெரிய கேட்ட வரவழைச்சுப்பான் அதனால பெரியவங்க சொன்னதை நம்ம பொய்னு சொல்றதுக்கு நமக்கு தகுதி கிடையாது போய் இங்கும் சொல்றேன் பரவாயில்ல நம்பிக்கையினே வச்சு பேசும் சரி பொது எனக்கு அறிவுதானே தெரிஞ்சுக்கிறது என்ன தப்பு தப்பு இல்லையா இந்த கண்ணை விட இது ரொம்ப உயர்ந்தது இந்த கண்ணுக்காக ஊக்க விட இது உயர்ந்து கண்ணுடைய என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடைய கல்லாதவர் இது வந்து படித்தவர் படிச்சாதான் கல்வி கண்ணுடையர் என்பவர் கற்றோர் கண்ணுன்னா அறி படிச்சாதான் கண்ணு இருக்குன்னு அர்ச்சங்கிறார் இல்லாட்டி இந்த திருக்குறளை படிக்காதவன் கண்ணெல்லாம் புண்ணுங்கிறார் அறிவு அறிவே வேலை செய்யல இருக்கட்டும் அப்போ இன்னொரு கருத்துக்கு நம்பிக்கையுமே வச்சுப்போம் நான் பேசுகிறேன் இன்னும் வந்து இது வழக்கமாக நம்ம சொல்கிற ஒரு இது திருஷ்டாங்க இப்போ வந்து ஏதோ நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு வச்சுப்போம் நான் இப்போ வந்து நான் சொல்கிறேன் ஆஸ்திரேலியாவில் ஏன்னா இது இந்தியாவில் கிடையாது மேலே சொல்ல வேண்டும் பட வேண்டாம் அவஸ்தை எல்லோரும் அதுக்கா அதுக்காரன் நான் சொல்கிற போதே தெரியும் ஆஸ்திரேலியாவில் சிட்னியிலருந்து ஒரு தூரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர் போனேன் இங்கே ஒரு ஊர் போனேன் அங்கே ஒரு இடத்துல சமுத்திரத்திலேருந்து தண்ணி வந்து ஒரு பெரிய மலை இருக்குது நீங்கள் இங்கே வர்க்கலா போயிருக்கீங்களா தெரியாது இங்கேனா தமிழ் இந்த கேரளாவில் வர்க்கலான்னு இருக்குது நாராயணகுருவோட ஆசிரமம் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடல் பக்கத்துலையே மலை இருக்குது அந்த கடலுக்கு பக்கத்துலையே மலை எல்லாம் இருக்குது அந்த மலை கடல் கடற்கரை இந்த பக்கம் மலை அந்த மலைக்கு கீழே கடற்கரை கடல் அந்த பக்கம் இருக்கு அது மாதிரி அங்கே ஒரு இடம் இருக்குது சிட்னியில் ஒரு இடம் அதில் என்னென்னா ஒரு பெரிய அந்த மலையில் பெரிய ஹோல் இருக்குது அந்த ஹோலில் அந்த சமுத்திரத்தில் இருக்கிற அலையானது அந்த பாறையில் வந்து மோதி தண்ணி அடிக்கடி தூக்கி தூக்கி அடிக்கிறது மேலே அதை பார்க்குறதுக்கு ஒரு அன்பர் என்னை கூட்டின்னு போனார் நான் போய் அதை பார்ப்பேன் அது பார்க்குறதுக்கு அற்புதமாக இருந்தது அந்த இயற்கையினுடைய காட்சி மிகவும் அற்புதமாக இருந்தது இப்போ அதை பார்த்தது நேரில் பார்த்தது யாரு நான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் என்ன நீங்கள் வந்து நான் சொல்றது பொய்ன்னு நினைப்பீங்களா உண்மை நினைப்பீங்களா நான் சொல்றதெல்லாம் பார்த்தா நிஜமாக போய் பார்த்துட்டு வந்த மாதிரி தெரியுது இப்படி சொல்றபோதே சந்தேகம் வந்துடும் உங்களுக்கு சொல்றபோதே சந்தேகம் ஏதோ போய் பார்த்துட்டு வந்த மாதிரி பேசுறேன் நான் சொல்றதெல்லாம் பார்த்தா ஆமாமா இங்க போராடுறப்ப அடிப்படை போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்காருக்கு போராடும் உண்மைதான் அங்க போய் இங்க போயிருப்பாருங்கிறதும் உண்மை மாதிரி இவருக்கு இந்த பொய்யை சொல்லி இவருக்கு என்ன ஆக போறது ஆகையினால இவருக்கு நிச்சயமா தெரியும் போயிருக்காருன்னு நீங்க என்ன சொல்றீங்க புரிஞ்சுக்கிறீங்க நீங்க யாரும் நேரில் பார்த்தீங்களோ பார்க்கல ஏன் வார்த்தைய என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்களோ நம்பினீர்களோ வச்சுப்போம் நம்பிட்டீங்க பரவாயில்லை நம்புறதுன்னே வச்சுப்போம் தப்பு இல்லை நான் வந்து ஏற்றுக்கொண்டீர்கள் நான் விட்டுட்டேன் நம்புறீங்க இந்த நம்புறதுனால என்ன பண்றீங்க உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த பக்கத்தில் யாராவது உங்களுக்கு இது யார்கிட்டையோ சொல்லி ஆகும் இல்லாடி மண்ட வெடிச்சோம் அது ஒரு பா சாமியார் போனாராம் அந்த ஊருக்கு போனாராம் அந்த ஊரில் வந்து அந்த ரொம்ப தூரம் அங்கே இருந்து அந்த ஒரு த்ரீ ஹவர்ஸில் ட்ரைவ் பண்ணி போயின்ட்டுருக்கு அங்கே போன உடனே அங்கே வந்து ஒரு பெரிய சமுதிரத்துலேருந்து இப்படி வருதான் அப்படின்னு நீங்கள் எதோ பார்த்த மாதிரி நீங்கள் அவருக்கு சொல்வீங்க நீங்கள் கொஞ்சம் எதுமாக பார்த்துக்குங்க நான் சொன்ன வர்ணனையெல்லாம் வச்சு அந்த இதெல்லாம் கேட்டு நான் தான் எல்லாம் ஆக்ஷன் பண்ணித்தானே சொல்கிறேன் அதனால் வந்து அதை சொல்கிறதுனால உங்களுக்கு அதை வந்து நீங்கள் பார்த்த மாதிரி நீங்கள் அர்த்த சொல்லும் நீ பார்த்தியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க நான் பார்க்கல சாமியார் பார்த்து சொன்னார் இந்த சாமியார் கொழுவ இந்த சாமியார் வேறு குழப்பில் அவர் என்ன தேவை நீ நம்புற அப்படி தான் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு உச்சும் கூட அப்போ என்ன அந்த ஆளுக்கு நீங்கள் வந்து உங்கள் வார்த்தையே அவருக்கு அவர் மக்கள் அவருக்கு சந்தேகம் அப்போ உங்களுக்கு என்ன எடுத்துன்னா நான் இப்படி நண்பர்கிட்ட சொன்னேன் இது உடனே என்ன வந்து சொல்லி ஆகும் இதுதான் வேலையே நித்திய அது வந்து நான் நான் வந்து அவர்கிட்ட சொன்ன சுவாமி அவர் அப்படிலாம் உள்ள இல்லைன்னு சொல்கிறாரு அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா உனக்கு சந்தேகம் இருந்தால் ரொம்ப வேண்டாம் ஒரு லட்ச ரூபா தான் செலவாகும் ஒரு லட்ச ரூபா பெரிய விஷயமா இந்த காலத்தில் ஒன்று சர்வசாதாரணமாக தான் இருக்குது அதனால் நீ பேசாமல் ஒரு அங்கேருந்து போய் சேரத்துக்கே பதினஞ்சு மணி நேரம் ஆறுது கிட்டத்தட்ட போகிறாது இல்லை ஆறுது அவசப்படு போய் ட்ராவல் பண்ணி அந்த ஊர்ல இறங்கி அந்த இது போறதுக்கு முன்னாடி செலவு பண்றதுக்கு நம்பிக்கையா அறிவா இத நம்பிக்கே வச்சிருந்தே பேசினா கூட அது நம்பிக்கையா அறிவா தெளிவான அறிவு இல்லையா நீங்க நேர்ல பார்த்தா உங்களுக்கு தெளிவான அறிவு நான் நேர்ல பார்த்தா எனக்கு தெளிவான அறிவு ஏன் அறிவு உங்களுக்கு நம்பிக்கை மாதிரி இருக்கு நம்பிக்கை வச்சுப்போம் தப்பு மாதிரியே வச்சுப்போம் இப்ப கடவுள் இருக்காரு நம்பிக்கையாகவே வச்சுப்போம் நான் முதல்ல எனக்கு வந்து அந்த வார்த்தை ரொம்ப வருஷமா இது நம்பிக்கைன்னு சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு ஆனா பரவாயில்ல சாதாரணமா இருக்கிறவங்கள்ட்ட எப்படி பேசுறது முதல்ல நம்பிக்கையும் தான் பேசணும் விவேகானந்தர் எங்கோ இருக்கின்ற கடவுளை நம்பாதவனை நாஸ்திகன் என்று பழைய மதங்கள் புகட்டின எழுச்சியை உண்டு பண்றதுக்காக அற்புதமா சொல்லப்பட்டது தன்னம்பிக்கை வேறு இறை நம்பிக்கை வேறு கிடையாது அது கொஞ்சம் ஆழமா பார்த்தாதான் புரியும் என்ன அதுக்கெல்லாம் வந்து மாண்டிக்ளாஸ் வந்தா தெரியும் ஒன்னு தன்னம்பிக்கை வரும் இல்லாடி தன்னம்பிக்கை போய் அந்த கிளாஸ்ல பாக்குற சுவாமியும் சுவாமியும் வச்சுப்போமே நம்பிக்கை நம்பிக்கை அறிவாக மாற வேண்டும் என்றால் சாதனை செய்ய வேண்டும் நம்பிக்கை அறிவாக மாற வேண்டும் என்றால் நீங்க பணம் செலவழிச்சு டிராவல் பண்ணி போய் பார்த்தா தெரியும் அல்ல நம் நம் இல்லாட்டி விரும்புனா நிறைய அழிவு வரணும்னா என்ன பண்ணுறதுன்னு நம்பிக்கையவே நீங்கள் அது பார்க்காட்டால் கூட நான் இல்லாட்டி ஃபோட்டோவெல்லாம் காட்டுறேன்னு வச்சோம் அதெல்லாம் அடுத்த வழியெல்லாம் இருக்குது ஆமாம் நான் பார்த்தேங்கிறதுக்கு வேறு அந்த ஃப்ரெண்டுகிட்ட கொண்டு காட்டு ரொம்ப கருணையோட ஃபோட்டோ கொடுத்துட்டார் அதில் போய் பாருங்க ஃபோட்டோலாம் கொடுக்க மாட்டேன் நீ திங்காடணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா ஃபோட்டோவும் கொடுக்க மாட்டேன் வீடியோவும் கொடுக்க மாட்டேன் போய் பாருங்க அப்படின்னு பண்ணலாம் நம்ம ஆனால் இப்போ கடவுள் இருக்காருங்கிற விஷயத்துக்கு வருவோம் கடவுள் இருக்காருங்கிற விஷயத்துக்கு வரணும்னா கடவுள் இருக்காருன்னு மாணிக்கவாசன் சொல்லிட்டார் ஆண்டாள் சொல்லிட்டா மாயனை மண் வட நீந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை எல்லாம் நிறைய சொல்லியிருக்க ஆண்டாள் நிறைய பாடியிருக்கா மகான்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ என்னென்னா அது நமக்கு நம்பிக்கை ஆண்டாளுடைய கருத்தை நம்ம நம்புகிறோம் ஆண்டாள் சொல்கிறா நீங்கள் என்ன பண்ணணும்னா நெய் உண்ணும் நெய் சாப்பிடாத பால் உண்ணும் பால் சாப்பிடாது நாட்காலையே நீராடி அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் காலம்புற நேரத்தில் குளிக்கணும் பச்சை தண்ணியும் குளிக்கணும் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் மையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ண மாட்டோம் மலரிட்டு நாம் முடியும் அதெல்லாம் செய்ய மாட்டோம் செய்யாதன செய்யும் அழகாக சொல்லிட்டா தீக்குரலை சென்று ஓதும் வேலை இல்லாத பேச மாட்டோம் இதெல்லாம் பண்ணி அவனுக்கு வந்து உய்யுமாறு ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்து ஏ லோர் எம்பாவா அப்ப அது பண்ணணும் நாம சாதனை பண்ணணும் சும்மா இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாது நம்மளும் என்ன பண்ணணும் அவங்க பெரியவங்க சொன்ன வழியில போய் அது குறித்து ஜபம் பண்ணி தியானம் பண்ணி அந்த குரு வார்த்தையை பிடித்து கொண்டு ஒரு மொழியே மலை மொழிக்கும் ஒழிக்கும் என மொழிந்த குரு மொழியே மலை இலத்து என நம்பினேன் அப்படின்னு சொன்ன மாதிரி பெரியவங்க சொன்ன வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அந்த சாதனையை பண்ணினால் தெரியாமையாக போவார் கடவுள் நிச்சயமாக தெரிய அதுக்கப்புறம் நீங்கள் தை உறுதியாக சொல்லலாம் இப்போ சித்மான் போய் ஒரு பையன் கேள்வி கேட்டான் திருவேடகர் காலேஜில் ஒரு பையன் கேள்வி கேட்டான் சுவாமி சுவாமி அங்கெல்லாம் திரு பசங்கெல்லாம் தைரியமாக பேசுவாங்க சுவாமிகிட்ட அது சுவாமியை அதை வந்து அனுமதிப்பார் அது கேட்கணும்னு சுவாமி ஆர்வமாக இருப்பார் நீங்க விவேகானந்தர் பத்தி சொல்றீங்க ராமகிருஷ்ண பிரமர் உன்னை பார்ப்பதை காட்டிலும் கடவுளை தெளிவாக பார்க்கிறேன் அப்படின்னு விவேகானந்த சொன்னார் நான் கேட்கிறேன் சுவாமி நீங்க கடவுளை பார்த்தீங்களா அப்படின்னா சித்த அவர் சொன்னார் நான் கடவுளை கடவுளை தவிர எதையும் பார்க்கவில்லை அதான் அவர் சொல்லவுளை தவிர நான் எதையும் பார்க்கவில்லை கடவுளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பண்ணியிருக்க சும்மா யோசிச்சு என்ன பதில் சொல்றது நானும் தான் முயற்சி நானும் தான் ட்ரை பண்ணிருக்கேன் அது என்னன்னு எனக்கும் புரியல என்னமோ நானும் நம்பிட்டு தான் போயின்னு இருக்கேன் என்றைக்கு தான் வருமோ தெரியல இன்றைக்கே வருமோ நாளைக்கே வருமோ மற்ற இன்றைக்கே வருமோ எப்படி சொல்லல ஏன்னா அவர் எதை புரிஞ்சுகின்ற அவர் சுத்மான் சாமி போய் சொன்னார பரமசத்தியத்தை சொன்னார் பார்த்ததை அனுபவிக்கிறத சொன்னார் அது மாதிரி நமக்கும் அது முடியும் ஒன்றும் சாத்தியம் இல்லாதில்லை நம்ம என்ன பண்ணணும் அதை பெரியவங்க சொன்ன வழியில் நம்ம போகணும் பெரியவங்க அதுக்கு பேர் தான் வழிபாடு அப்படின்னா என்ன அர்த்தம் பெரியவங்க சொன்ன வழியில போய் படுவது பக்குவப்படுத்தி கொள்வது அதுக்கு பேர் தான் வழிபாடு வழிபாடு அவங்க வழியில போய் இறைவனிடத்திலே நம்மை ஒப்படைப்பது அதுக்குள்ள நெறிமுறைகளை பின்பற்றணும் சொன்னேன் சரி கோயிலுக்கு வந்து என்ன பண்றதுன்னா மடத்துல சேர்ந்த உடனே என்ன பண்ண முதல்ல பூ பொரி சந்தனார முதல்ல பூப்பொறி சந்தனாரை தட்சிணாமூர்த்தி துணியை தோச்சு போடு மணியடி பேசிட்ட போடு கோயிலை பெருத்து நல்ல ஸ்தோத்திரமெல்லாம் சொல்லும் காய்க்கம் கருமை வாட்சிக்கம் கருமை முதல்ல பண்ணப்பா அது வந்து உனக்கு என்னாகும் அகங்காரத்தை குறைக்கும் பக்குவத்தை கொடுக்கும் சித்த சுத்தியை கொடுக்கும் முதல்ல இதுதான் குறைஞ்ச ஒரு ஆறு மாதமாக இது பண்ணணும் பண்ணணும் அது பேர் சரியான பேர் அதை செய்யணும் இன்னும் நான் இந்த குரலை முடிக்கலை ஏன் வச்சு இன்னும் நிறைய இருக்குது இந்த அகர முதலையை முகர முதலில் முடிக்கிற ஐடியா எனக்கு இல்லை எனக்கு தான் அறுபது நாள் இருக்கு அறுபது நாளில் இப்போ மூணு நாள் ஆகிடுச்சா எத்தனாவது நாள் இது நாலாவது நாள் ஆச்சு நாளே தெரியல பாருங்கள் அதனால் நாலு நாள் ஆகிடுச்சு இன்னும் இருக்குது ஐம்பத்தி ஆறு நாள் இருக்குது ஐம்பத்தி ஆறு நாளில் ஐம்பத்தஞ்சு தான் இருபத்தாறாம்தேதி வகுப்பு இருக்காரு செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி காலமடைந்து நான் கிளம்பிடுவேன் அறுபது நாள் போட்டுருக்கு ஒரு மணி நேரம் கூட்டி அறுபது நாள் கிளாஸ் ஆக்கிடுவா பண்ணி வைப்போம் என்ன சொல்லிட்டு அதான் சாதனை நீ எப்படியோ நம்பி ஏதோ தெரிய போறது நமக்கு பன்னெண்டு வருஷம் ஆச்சுன்னா தெரியுங்கிறாங்க நல்லா புரியும் சொல்றாங்க ஆனால என்ன பண்றதுன்னா சரிய பண்ணு நிலை பெறுமாறு எம்முதியேன் நெஞ்சேன் நீவாரா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதற்கு முன்பு அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அரைப்புனர் செஞ்சடயம் ஆதி என்றும் ஆரூரா என்றே அலரா நில்லே அப்படி பாடி நாங்கள் தெரியவங்கெல்லாம் அப்படி பாடு எல்லாம் பண்ணு கோயிலுக்கு நிலை பெறுமாறு எம்முதியே நெஞ்சே மணிக்க திருநாகுடர் ஓ நெஞ்சே ஓ மனமே நிலை பெறுமாறு என்பதியேன் நீ இந்த உலகத்தில் நிலைத்த அமைதியை உணர வேண்டும் என்று விரும்புவாயே ஆனால் நெஞ்சே நீ வாரா நீ வா நித்தனும் தினந்தோறும் எம்பிரானுடைய கோயில் புக்கு இறைவனுடைய கோயிலுக்கு போய் புக்கு புலர்வதற்கு முன்பு காலையில் வெடிவதற்கு முன்பு அழகிட்டு அழகிட்டுனா பெருக்கி மெழுக்குமிட்டு அழகிட்டுனா திருவலகுன்னே பேரு கோயிலை திருவலகுன்னு தான் கூப்பிடுவாங்க பாருங்க அதுக்கு ஒரு திரு அழகு ஏ திருவலகு என்ன கோயில பெருக்கிறவர் கோயில பெருக்கிற பணிக்கு பேரு திருவலகு என்ன ஒரு தெய்வீகமான சொல் பாருங்க அவன் தானே கோயிலை பெருக்கிறான் அப்படியே சொல்றது கோவில பெருக்கிறான்ப்பா கோயில் இறைவன் வாழ்விடத்தை பெருக்குகிறான் கோர்னா இறைவன் இல்னா இருப்பிடம் ஆ என்றால் உயிர்கள் லயம் என்றால் ஒடுங்குதல் ஆலயம் உயிர்கள் ஒடுங்கும் இடம் இறைவன் வாழும் இடம் இப்படின்னா பேருது அப்போ இது என்னென்னா இது அலகிட்டு மெழுக்குமிட்டு அதுக்க சாணி போட்டு மெழுகி கோலம் போடுறதெல்லாம் சொல்லலை நம்ம சேர்த்துக்கணும் மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி என்னென்ன துண்ணிய பிணைவளர் கையினர் ஒரு பால் மற்றொரு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையாட கும்பிட்டு கூத்து மாடி சங்கராஜ போற்றி போற்றி என்றும் அப்படி தலையாற கும்பிட்டு பாயார பாடப்பா ஆரூரா என்றே அலரா நில்லே அப்படி பாடுதான் சரியை அப்புறம் அடுத்தது கிரியை எல்லாம் என்ன சொல்றேன் கடவுளை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் பண்ணணும் சும்மா திடீர்னு எனக்கு அரைச்சல் தியாகராஜ மூர்த்தி அவர் வரச் நாளைக்கு சாயங்காலம் ஆறரை மணிக்கு வரேன் காந்தி சிலைக்கு நிற்கிறேன் அப்படி சொல்றான் ஒரு ஆள் வர சொல் பார்ப்ப கடவுளை இருக்காரா பாக்குவோம் ஆனா யாரு கடவுள் இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு செல வச்சாச்சு என்ன அது அவங்களுக்கு போடுறது ஆகுமா என்ன இதை கல்லுக்கு ஊத்தினாலை கல்லுக்கு மாலை போட்டால் அவங்களுக்கு போட்டது ஆயிடுமா எந்த பகுத்தறிவு இது என்னன்னா நம்மளே அறியாம நம்ம கல்ச்சர் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது கூட அவன் தன்னை அறியாம அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுகிறான் தன்னுடைய நாத்திக தலைவருக்கு சிலை வைக்கிறான் அந்த நாத்திக தலைவர் கூறிய பொன்மொழிகளை எல்லாம் வேதவாக்கு அவருடைய கல்வெட்டிலே எழுதி வைக்கிறான் அவருக்கு வந்து சுற்றி கார்டமமைக்கிறான் அவருக்கு மாலை போடுகிறான் அவரை போய் ஏதாவது அடிச்சுட்டா அவரையே அடிச்சு அவமானப்பட்டதா நினைக்கிறான் எப்படி பாருங்க அந்த சிலையை உடைச்சா வெறும் கல்லு தானே பிள்ளையார் சிலையை எவ்வளவு உடைச்சாங்க ராமருக்கு செருக்குமால போடலை அப்பெல்லாம் வந்து புண்படலை ஆஸ்திகனுடைய மனம் இது ஒரு இது மாத்திரம் சத்தியமா பொய் தானே வெறும் கல்லத்தானப்ப உடைச்சேன் உணர்வுகளை உடைத்து விட்ட எங்களுக்கு மாத்திர என்ன உணர்வுகளை உணர்வு இருக்குமா இருக்காத உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்று கருதுகிற நீ எங்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்று கருதாமல் போனதுதான் பகுத்தறிவா அப்படி கேட்டா என்னன்னா இந்த சாமியார ஒரு வழி பண்ணுண்டாம் இவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது இல்லாட்டி உலகத்திலே இருக்கு கிடையாது நினைச்சாலும் நினைப்பான் நமக்கு அதை பற்றி தவறது அச்சமில்லை அச்சமில்லை யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நடலை அல்லோம் உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சம் மேலும் விளக்கம் நாளை பார்க்கலாம் போதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாய் வேதப்பொருளாய் மிக விளங்கி பீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே வண்டுவர் வாய்மொழி மாண்பு அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனி அரசாணை பொழுதலாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம் கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய் பொறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் தனிப்பறம் பொருளே எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் எண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பருதிமுன் பனியே போல நண்ணியனின் முன் இங்கு நசித்திடல் வேண்டும நாய் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ிா ஹரி ஓம் की की की की की गंगा माता माता माता कावेरी सुरभि ஆதிநாஸ்வீன்மாவனேஸ்வரி தேவீ சத்கா மாதேரி சரஸ்வதி